வணக்கம் லட்சணையின் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது செய்திச் செவி ஜூலை ஆணி மாதம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள தொகுத்து வாசிப்பவர் தமிழில் நீட் எழுதிய மாணவர்களுக்கு நூற்றி மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை செயல்படுத்தி அதன் அடிப்படையில் மீண்டும் கலந்தாய்வு நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் சென்னை சேலம் எட்டு வழிச்சாலைக்கான அளவீட்டு பணி நேற்று தொடங்கியது இதனை ஒட்டி நிலம் கையகப்படுத்தப்பட உள்ள நாற்பத்தி கிராமங்களிலும் தலா ஒரு போலீசார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டுள்ளனர் ஒரே இடத்தில் நகராமல் ஒற்றை விரலில் ஹாக்கி மட்டையை ஒரு மணி நிமிடங்கள் கீழே விழாமல் நிறுத்தி மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் கௌதம் நாராயணன் என்ன சாதனை படைத்துள்ளார் தமிழகத்தில் ஊழல் லஞ்சத்துக்கு இடமில்லை என்ற நிலையை லோக் ஆயுக்தா சட்டம் ஏற்படுத்த வேண்டும் என தமாக தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை முகலை வாக்கத்தில் ஏழு வயது சிறுமியை பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் தஸ்வந்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனையை உறுதி செய்துள்ளது நகர குடிசை பகுதி வாழ் குடும்பங்களுக்கு ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடியில் லட்சத்து எட்டாயிரம் வீடுகள் கட்டித்தரப்படும் என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார் சேலம் எட்டு வழிச்சாலை திட்டம் தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்த பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணிக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது கோச்சடையான் பட வழக்கை எதிர்கொள்ள லதா ரஜினிகாந்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படும் விரைவு பேருந்துகள் விரைவில் தற்கொல் ஒதுக்கீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்திய செய்திகள் மும்பையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவு கனமழை கொட்டித்தித்து வருகிறது இதனால் விமான ரயில் சேவையுடன் டப்போவாலாக்களின் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது தொப்பை உள்ள போலீசார் கடும் உடற்பயிற்சி செய்து தொப்பையை குறைக்காவிட்டால் அபராதத்தை சந்திக்க நேரிடும் என்று கர்நாடக ரிசர்வ் போலீஸ் ஏடிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளார் தீவிரவாத அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கு ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக ராணுவ தளபதி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி விவாதத்தில் ராமர் குறித்து அவதூறாக பேசியதால் தெலுங்கு பிக்பாஸ் போட்டியாளர் கத்தி மகேஷ் ஹைதராபாத் நகரில் இருந்து ஆறு மாதத்திற்கு தெலுங்கானா போலீசாரால் வெளியேற்றப்பட்டுள்ளார் பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் இன்ஸ்டிடியூட் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களுக்கு தலை கல்வி நிறுவனங்கள் என்ற சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு வழங்கியுள்ளது உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி நிறுவனத்திற்கு இரண்டாவது இடம் கிடைத்துள்ளது நாட்டின் அனைத்து மாநிலங்களின் மாவட்டங்கள்தோறும் இஸ்லாமியர்களின் தாருல் கஜா எனப்படும் ஷரியத் நீதிமன்றங்களை அமைக்க அகில இந்திய முஸ்லீம் தனிச்சட்ட வாரியம் முடிவு செய்துள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்பவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை முழுமையாக படித்து பார்க்க வேண்டும் என கிரண்பேடி குறிப்பிட்டுள்ளார் தாய்லாந்து குகைக்குள் சிக்கிய கால்பந்தாட்ட சிறுவர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மீட்பு பணியில் தாய்லாந்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் அமெரிக்கா ஜப்பான் சீனா இங்கிலாந்து ஆகிய நாடுகளிலிருந்து வந்திருந்தனர் ஆப்கானிஸ்தான் நாட்டின் தற்கொலை தாக்குதலில் பொதுமக்கள் பத்து பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது அமெரிக்காவுடன் இணைந்து நடத்தவிருந்த வருடாந்திர ராணுவ பயிற்சியை தென்கொரியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மற்றும் அவரது மகள் மரியம் ஆகியோர் நாடு திரும்பினால் அவர்களை கைது செய்வோம் என்று பாகிஸ்தான் சட்டம் மற்றும் தகவல் துறை அமைச்சர் அலி ஜாபத் திட்டவட்டமாக கூறியுள்ளார் வணிகச் செய்திகள் ஜெயலலிதா பெயரில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் இருக்கும் சேமிப்பு கணக்கில் ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டுமே உள்ளது என அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது வோடோபோன் மற்றும் ஐடியா செல்லுள்ளார் நிறுவனங்களின் இணைப்புக்கு தொலைத்தொடர்பு அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளதால் ஐடியா லிமிடெட் என்ற பெயரில் மிகப்பெரிய செல்போன் நெட்ஒர்க் சேவை நிறுவனமாக செயல்பட உள்ளன அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு பன்னிரெண்டு காசுகள் சரிந்து காசுகளாக உள்ளது நாட்டின் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனமான இண்டிகோ நிறுவனம் ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி பன்னிரெண்டுக்கு விமான டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என பயணிகளுக்கு மிகப்பெரிய சலுகையை அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஏழு வருடங்கள் கழித்து மீண்டும் விம்பிள்டன் காலிறுதி ஆட்டத்தில் ரஃபேல் நடால் விளையாட உள்ளார் இந்திய மகளிர் டி டுவெண்டி கேப்டனும் அர்ஜுனா விருது பெற்றவருமான ஹர்மன் பிரீத் கவுர் அளித்த இளநிலை பட்டப்படிப்பு சான்றிதழ் போலியானது என தகவல் வெளியானதை அடுத்து அவருக்கு வழங்கப்பட்ட போலீஸ் டிஎஸ்பி பதவியை பஞ்சாப் அரசு அதிரடியாக பறித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த வருட விம்பிள்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் காலிறுதிக்கு தகுதி பெற்ற எட்டு வீராங்கனைகள் டாப் டென்னுக்கு வெளியே உள்ளவர்கள் என்று கூறப்படுகிறது மூன்றாவது டிஎன்பிஎல் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு பிரிமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கி ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது சென்னையில் எத்தனை பள்ளிகளின் விளையாட்டு மைதானங்கள் உள்ளன என்பது குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிப்ரவரி மாதம் முதல் ரஜினி மக்கள் மன்றத்தில் உறுப்பினர் சேர்க்கை நடந்து வந்த நிலையில் தற்போது ஒரு கோடி மைல் கடந்து சென்று கொண்டிருக்கிறது அடைந்துள்ள ரஜினி இப்போது அதை கோடியாக டார்கெட்டை உயர்த்தி மேலும் உறுப்பினர் சேர்க்கையை தொடருமாறு மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் சர்க்கார் படத்தில் இளைய தளபதி விஜய் காதில் கடுக்கனுடன் தோன்றும் காட்சியை அப்படத்தில் நடத்திருக்கும் வரலட்சுமி சரத்குமார் வெளியிட்டிருக்கிறார் தமிழ் ஹிந்தி தெலுங்கு ஆகிய மும்மொழிகளில் உருவாக உள்ள இன்றைய காதல் டா படத்தை இயக்க உள்ளாட்சி ராஜேந்தர் இந்த படத்தில் நமிதா டான் வேடத்தில் நடிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு நடிக்க உள்ள படத்திற்கு மாநாடு என்று தலைப்பு வைத்துள்ளனர் இயக்குனர் கே எஸ் என்ற நிறைவடைகின்றன